அறிவோம் படைக்கப்பட்ட உயிரினங்களிலேயே மகத்தான ஆறாவது அறிவை கொண்டவன் மனிதன் என்பதனாலே அவனிடத்திலே பல்வேறு அனுபவ அறிவுகள் ஏற்றிவைக்கப்பட்டுள்ளன அவ்வாறு ஏற்றி வைக்கப்பட்ட அறிவுகள் அனைத்துமே சரியானது என்ற தீர்மானத்திற்கு வந்துவிட முடியாது காரணம் அந்த அறிவிலே காலத்துக்கு ஏற்ப மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன விஞ்ஞான கண்டுபிடிப்புகளை நாம் எடுத்துக்கொண்டுமேயானால் முன்பு கண்டுபிடிக்கப்பட்ட ஒன்றை என்று தவறு என்று நிரூபிக்கப்பட்டு அதில் சில மாற்றங்களை செய்து இதுதான் சரி என்று எடுத்துக்கொள்ளப்படுகின்றது இவ்வாறு கால தேசங்களுக்கு ஏற்ப மனிதன் ஒவ்வொன்றையும் புதிது புதிதாக கண்டுபிடிப்பதாகவும் அதை சரி என்று தீர்மானிப்பதாகவும் பிறகு அது தவறு என்றும் கூறிக்கொண்டு புற அறிவிலேயே வாழ்ந்து கொண்டிருப்பதினாலே அக அறிவை அவன் அறிய மிகப்பெரிய தடையாகவும் அனுகிரகமாகவும் மனிதனிடத்திலே இருக்கின்ற கருவி எது என்று பார்த்தோமேயானால் அது மனம் என்றால் மிகையாகாது அத்தகைய ஒரு மகத்தான மனதை கொண்ட மனிதன் மட்டுமே மற்ற உயிர்களிடத்திலிருந்து மிகவும் மாறுபட்டவனாக வாழ்கின்றான் ஆனால் அந்த மனிதர்களேயே பெரும்பாலானவர்கள் அந்த மனதை எவ்வாறு கையாள்வது என்பது தெரியாமல் மனம் போன போக்கிலேயே போய்கொண்டு மிருகங்களை விட கேவலமாக வாழுகின்றார்கள் ஒவ்வொரு புலன் அறிவைத்தான் அறிவு என்ற அடிப்படையிலே ஒரு அறிவு உயிரினம் முதல் ஆறு அறிவு மனிதன் வரை இயற்கை படைத்திருக்கின்றது ஆறாவது அறிவாகிய மனதை கொண்ட மனிதன் பல்வேறு இயற்கைக்கு எதிரான காரியங்களை செய்து கொண்டு வருகின்றான் அதிலே மனித உடல் கொண்டிருந்தாலும் மனதளவிலே அவன் மிருகத்தை விட கேவலமாக நடந்து கொள்கின்றான் தோற்றத்திலே ஒருவன் மனிதனாக காணப்பட்டாலும் நடத்தையிலே அவன் மனிதனாக இல்லை அவன் மிருகத்தை விட மோசமானவன் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இன்றைய கல்வி முறைகளாகட்டும் விஞ்ஞான வளர்ச்சியாகட்டும் அனைத்துமே மனிதனை மிகவும் கீழ்நிலைகளுக்குத்தான் அழைத்துச் செல்கின்றது என்பதை அவன் அறிய முடியாமல் இருக்கின்றான் இன்றைய நடைமுறை மனிதர்களை நாம் கண்டோமேயானால் கொடுக்கப்பட்ட பகுத்தறிவை கொண்டு நன்மை தீமைகளை அவன் அறிந்து கொண்டாலும் தவறான வழியிலேயே வாழ்வதற்கு விரும்புகின்றான் அவனது மனம் அவ்வாறு பழக்க வைக்கப்பட்டிருக்கின்றான் உதாரணமாக மது அருந்துவது புகைப்பிடிப்பது திருடுவது பொய் சொல்லுவது எல்லாம் தவறு என்று அவனுக்கு நன்றாக தெரியும் ஆனால் அவனால் அதை செய்யாமல் இருக்க முடிவதில்லை ஏன் கொடுக்கப்பட்ட பகுத்தறிவை கொண்டு அது தவறு என்று அவனுக்கு தெரியாதா என்று கேட்டோமேயானால் அது தவறு என்று அவனுக்கு நன்றாக தெரிந்தாலும் அதை அவனால் விட முடிவதில்லை அதன் மீது அப்படி ஒரு பற்று வைத்திருக்கின்றான் அந்த பற்றிலே சிக்கிக் கொண்டிருக்கின்றான் அந்த சிக்கலிலேயே இருந்து விடுபடக்கூடிய விசாரத்தை மேற்கொள்ள மறுக்கின்றான் காரணம் அதில் ஒரு சுகம் இருப்பதாக அவன் கருதுகின்றான் மது அருந்துவதனாலும் புகைப்பிடிப்பதினாலும் தவறான காரியங்களை அவன் செய்வதனாலும் அதில் ஒரு சுகம் இருக்கின்றது என்று கருதி கொண்டு அந்த அற்ப சுகத்தை நாடுகின்றானே தவிர நிலையான சுகத்தை நாடுவதற்கு அவன் தயாராக இல்லை ஏன் இவ்வாறு மனிதர்களின் போக்கு இப்படி சென்று கொண்டே இருக்கின்றது இதிலிருந்து மனிதன் மாறமாட்டானா என்று நாம் யோசித்து பார்த்தோமே ஆனால் அத்தகைய மாற்றத்திற்கு உண்டான சூழ்நிலைகளை மனிதன் உண்டாக்கிக் கொள்வதில்லை காரணம் அவனுக்கு ஏற்றி வைக்கப்பட்ட புற அறிவுகள் அதை சரியென்று ஏற்றுக்கொள்ள வைக்கின்றது சமுதாயமும் அது போன்ற காரியங்களை அங்கீகரிக்கின்றது அத்தகைய சூழ்நிலையிலே வாழுகின்ற மனிதனுக்கு நன்மை தீமைகள் தெரிந்தாலும் அதிலிருந்து விடுபட முடியாமல் அதிலே கிடைக்கின்ற ஒரு ஆனந்தத்தையே ஆனந்தம் என்று கருதிக்கொண்டு அல்லல் பட்டு கொண்டிருக்கின்றார் ஆனால் ஒரு சிலர் இதெல்லாம் தவறு இதை விட்டுவிட வேண்டும் இதிலிருந்து விடுபட்டு இந்த பிறவியின் மகத்துவத்தை நான் அறிந்து கொள்ள வேண்டும் அதற்கான பாதை என்ன என்பதை ஆராய்ந்து வருகின்ற பொழுதுதான் இதுபோன்ற விசார மார்க்கத்தை தேர்ந்தெடுத்து தன்னைத்தானே விசாரித்து தன் உண்மை சுரூபத்தை அறிய முற்படுகின்றனர் அவ்வாறு தன் உண்மை சுரூபத்தை அறிந்து கொண்டவர்கள் ஆனந்தமாக வாழ்கின்றார்கள் என்பதை எடுத்து கூறினாலும் மற்றவர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை காரணம் எல்லாவற்றையும் இழந்துவிட்டு இன்பத்தை எவ்வாறு அடைந்திட ஆனந்தம் உள்ளே இருக்கின்றது என்று கூறினால் அது என்ன சும்மா உட்கார்ந்து கொண்டு சுகமாக இருப்பதா இதுவெல்லாம் ஒரு வாழ்க்கையா இங்கு பாருங்கள் நான் பெண் சுகம் மண் சுகம் பொன் சுகம் என்று பல்வேறு சுகங்களிலே ஆனந்தமாக இருந்து கொண்டிருக்கின்றேன் இது போதாது என்று எனக்கு அநேக பழக்க வழக்கங்கள் இருக்கின்றன புகை பிடிக்கும் பொழுது ஒரு சுகம் உண்டாகின்றது மது அருந்தும் பொழுது ஒரு அலாதியான இன்பம் உண்டாகின்றது சூதாட்டத்தில் ஈடுபடும் பொழுது சுகம் பல கூடுகின்றது இத்தகைய சுகத்தை விட்டுவிட்டு சும்மா இருக்கின்ற சுகத்தை எனக்கு உபதேசிப்பது எந்த வகையிலே சரிபட்டு வரும் என்றெல்லாம் கேள்வி கேட்கின்றான் அவன் கேட்கின்றதில் நியாயம் இருப்பினும் புரிதல் அங்கு இல்லை என்பதை அவன் அறியமறுக்கின்றான் ஏன் எனில் ஒரு அறிவு ஜீவர்கள் முதல் ஐந்து அறிவு மிருகங்கள் வரை படைக்கப்பட்ட அனைத்துமே இயற்கையின் நேதிக்கு கட்டுப்பட்டு இயற்கைக்கு முரண்பாடாக ஈடுபடாமல் இயல்பாக தன்னுடைய வாழ்க்கையை அவைகள் வாழுகின்றன ஆனால் இந்த மனிதனோ தனக்கு கொடுக்கப்பட்ட பகுத்தறிவை கொண்டு பல்வேறு விஷயங்களை அறிந்து கொண்டவனாக மாறி அதில் இருக்கின்ற நன்மை தீமைகளை அறிந்து கொண்டாலும் அதை நடைமுறைப்படுத்துவதிலே அவனால் வர முடியாததற்கு காரணம் அவன் தீய விஷயங்களில் சிறுவயதிலிருந்தே அடிமையாக்கப்பட்டுள்ளான் எந்த ஒரு விஷயத்தையும் ஆரம்பத்தில் சிறிது சிறிதாக மேற்கொள்ளும் பொழுது அது பழக்கமாக மாறி நடைமுறையிலிருந்து விடுபட முடியாமல் மனிதனை அழுத்தி விடுகின்றது என்பதை அவன் அறிந்து கொள்ள மறுக்கின்றான் மனிதர்களும் இது போன்ற அல்லல்களை அனுபவித்து கொண்டுத்தான் இருக்கின்றார்கள் ஆனால் அவர்களால் அதை விட முடியவில்லை அந்த அற்ப சுகத்தையே ஆனந்தம் என்று அதிலேயே வாழ்ந்து கொண்டு காலத்தை முடித்து கொண்டு போய்கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் மகான்கள் போன்ற பெரியவர்களெல்லாம் கிடைத்தற்கரிய அரிதான இந்த மனித பிறவியை சரியாக எவன் பயன்படுத்திக் கொள்கின்றானோ அவனே இந்த பிறவியின் பெரும் பேற்றை அடைந்திருக்கின்றான் என்று கூறுகின்றார்கள் இதை எடுத்து கூறுவதற்காக எத்தனையோ மகான்களும் வந்து சென்றார்கள் அவர்களால் எத்தனையோ நூல்களும் இயற்றப்பட்டன ஆனால் அவர்களெல்லாம் இன்றைய மனிதனிடத்திலே ஒரு கதை புத்தகங்கள் போலத்தான் வாசிக்கப்படுகின்றனவே தவிர அதில் கூறப்பட்ட ஆழமான கருத்தை அறிந்து அதை தன் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதற்கு தயாராக இல்லை அது அவர்கள் மீது குற்றமில்லை அவர்கள் வளர்ந்து வந்த விதம் அப்படி இருக்கின்றது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இன்றைய நவீன சமுதாயத்தை நாம் முற்று நோக்கினோமேயானால் இன்றைய குழந்தைகள் வளர்க்கப்படுகின்ற விதத்தையும் நாம் நன்கு அறிந்து கொள்ள முடியும் எந்த ஒரு குழந்தைகளுக்கும் நல்ல விஷயங்களோ ஒழுக்கங்களோ உண்மை வாழ்வியல் நெறிமுறைகளையோ யாரும் எடுத்துக் கூறுவதில்லை இவர்கள் எத்தவைய தவறான விஷயங்களை அறிந்து வைத்து கொண்டிருக்கின்றார்களோ அதை அப்படியே தங்கள் குழந்தைகளுக்கு போதித்து விடுகின்றார்கள் அந்த குழந்தைகளும் அதற்கேற்றவாறு தான் வளர்ந்து பெரியவர்களாகின்றார்கள் மேலும் இன்றைய நவீன விஞ்ஞான வளர்ச்சியின் விபரீதங்களாக காணப்படுகின்ற தொலைக்காட்சி பெட்டிகள் திரைப்படங்கள் போன்றவை எல்லாம் மனிதனை நற்பாதையிலே ஒழுக்க சிறிதும் வர முடியாத அளவுக்கு கட்டுப்படுத்தி பல்வேறு களங்களை அவர்கள் மனதிலே விதைத்து வருகின்றனர் இந்த விபரீத எண்ணங்கள் மனதிலே உண்டாகி கொண்டே இருக்க அந்த குழந்தைகளும் எதிர்காலத்தில் மிகவும் மோசமானவர்களாகவே நடைமுறையில் இருக்கின்றார்கள் இந்த நவீன வளர்ச்சியை நாம் நாகரிகம் என்று கருதுவதா அல்லது அநாகரிகத்தையே நாம் நாகரீகமாக ஏற்றுக்கொள்வதா என்பதை சிந்தித்து பார்த்தோமேயானால் இனி வருகின்ற காலங்கள் அனைத்துமே அநாகரிகத்தைத்தான் நாகரிகமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் காணப்படுகின்றன காரணம் மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட பிரத்யேகமான மனம் இது போன்ற மயக்கங்களிலே சிக்கிக்கொண்டு தன்னை யார் என்று அறிய முடியாத அளவிற்கு ஈடுபட்டு கொண்டிருக்கின்றது இந்த ஈடுபாட்டிலிருந்து இவர்களை ஒருபொழுதும் விளக்க முடியாத அளவிற்கு விஞ்ஞானமும் வளர்ச்சி அடைந்துள்ளது அதைத்தான் இன்றைய குழந்தைகளின் கையிலே நாம் தொலைபேசிகளாகவும் வீடியோ கேம்ஸ் கருவிகளாகவும் கம்ப்யூட்டர் சாதனங்களாகவும் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இன்றைய நவீன உலகிலே அனைத்துமே ஆன்லைனில் நமக்கு உடனடியாக கிடைத்துவிடுகின்றது அமர்ந்த இடத்திலிருந்து கொண்டே அனைத்தையும் வாங்கி ஆனந்தமாக அனுபவிக்கக்கூடிய அற்புத வழிமுறைகளிலே இன்றைய மனிதன் வளர்ந்திருப்பதினாலே இவனுடைய மனம் நிச்சயம் மகத்தான விஷயத்தை நோக்கி இனி நகர்வதற்கு வாய்ப்புகள் இல்லை இந்த கடுமையான சூழ்நிலைகளே இதிலிருந்து விடுபட்டு தன்னை யார் என்று அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு சிலரையும் கூட இந்த சமுதாயம் அங்கீகரிக்க தயாராக இல்லை காரணம் இதுபோன்ற அநாகரிக காரியங்களையும் பணத்தையும் நோக்கி ஓடிக்கொண்டிருக்கின்ற மனித சமுதாயம் தன்னை யார் என்று அறிந்து கொள்ள ஆர்வத்துடன் வருகின்ற அரிய மனிதனை அற்பமாக பார்க்கின்றது அவனுக்கு தேவையான சூழ்நிலைகளை உருவாக்கி தர மறுக்கின்றது அப்படி ஒரு சூழ்நிலையை அவன் உருவாக்கி கொண்டால் அவனை பைத்தியக்காரன் முட்டால் என்று இயசுகின்றது இதுதான் இன்றைய மனித சமுதாயத்தின் தற்போதைய நிலை இதிலே மனதை விசாரித்து தன்னை யார் என்று அறிந்து கொண்ட அரிய ஞானிகள் இந்த உலகத்தை ஒரு பொய்த் காண்கின்றார்கள் இதிலே நடக்கின்ற நன்மை தீமைகளை அவர்கள் சமபாவனையிலே சந்திக்கின்றார்கள் சற்றும் அவர்கள் இதை கண்டு மனம் கலங்குவதில்லை நன்மை தீமைகளை பற்றி அவர்கள் ஆராய்வதும் தன்னுடைய உண்மை இயல்பை அறிந்து கொண்டு தன் சொரூபத்திலேயே சந்தோஷத்துடன் காணப்படுகின்றார்கள் அத்தகைய மகத்தான ஞானிகளை இன்றைய உலகம் கண்டு கொள்வது என்பது மிகவும் கஷ்டமான காரியமாகத்தான் இருக்கின்றது இந்த சூழ்நிலையிலே இந்த மனதை நாம் விசாரித்து வேகத்துடன் வாழ விரும்பினாலும் இந்த சமுதாயம் நமக்கு அதற்கான சந்தர்ப்பத்தை கொடுக்கப் போவதில்லை காரணம் பெரும்பாலானவர்களின் மனப்போக்கு வேறு மாதிரி இருக்கின்ற பொழுது ஒரு மட்டும் இதுபோல ஈடுபடுவதை வெற்று என்று உலகம் பேசுகின்றது இங்கு மனிதனுக்கு ஆடம்பர வாழ்க்கையும் அளவுக்கு அதிகமான பண வசதியும் இருந்துவிட்டால் அவனே மிகப்பெரிய அறிவாளியாக உலகம் ஏற்றுக்கொள்கின்றது பணக்கார வரிசைகளை பட்டியலிட்டு பரிசலிக்கின்றது ஆனால் பகுத்தறிவை கொண்டு தன் உண்மை சுரூபத்தை அறிந்து கொண்ட உத்தம ஞானிகளை இந்த உலகம் திரும்பிக் கூட பார்ப்பதில்லை காரணம் அவனிடத்தில் ஒன்றும் இல்லை ஆகவே இந்த மனதை விசாரணை செய்து தன்னை யார் என்று ஒருவன் அறிந்து கொண்டானேயானால் அவன் தன்னை முழுவதுமாக இழந்துவிடுகின்றான் என்பது தான் இங்கு அறிந்து கொள்ள வேண்டிய மிக அரிய உண்மையாகும் தன்னை இழந்தவன் என்னவாகின்றான் என்று பார்த்தோமேயானால் அவனே ஓங்கார பொருளாய் ஒளிவிட்டு பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றான் ஆனால் அந்த அதி அற்புத ஆனந்தத்தை அவனைத் தவிர மற்றவர்கள் அனுபவிக்க முடியாது ஏன் இவர்களால் இதை அனுபவிக்க முடியவில்லை அவன் மட்டும் எப்படி அனுபவிக்கின்றான் என்று ஆராய்ந்தோம்மையானால் மனதின் பல்வேறு கூறுகளிலே சிக்கிக் கொண்ட மனிதன் தன்னுடைய உலகியல் ஆசைகளைத்தான் உண்மை என்று கருது கொண்டு அதன் பின்னால் ஓடிக்கொண்டிருக்கின்றான் ஆனால் தனக்கு கொடுக்கப்பட்ட பிரத்யேக ஆறாவது அறிவான பகுத்தறிவை அறிந்து கொண்ட மனிதன் அதை நல்வெளியில் திருப்பி நற்காரியங்களை கடைபிடித்து அரிதான இந்த மனித பிறவியின் மகத்துவத்தை அறிந்து கொண்டு அந்த மனதை விசாரித்து விவேகத்துடன் அந்த ஏகப்பொருளுடன் இணைந்து விடுகின்றான் அவனே தான் வாழ்கின்ற வாழ்நாட்களில் ஏகாந்தமாக இருந்து கொண்டு என்றென்றும் இன்பத்துடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் ஆனால் அவனுடைய வாழ்க்கையை நடைமுறையில் காணுகின்ற மற்றவர்கள் அவனை கண்டு பரிதாபப்படுவதும் வருத்தப்படுவதும் தான் செய்கின்றார்களைத் தவிர அவனுடைய வாழ்வியல் ரகசியத்தை அறிந்து கொள்ள தயாராகவே இல்லை இவர்களை பொறுத்தவரை கார் பங்களா கை நிறைய பணம் அதிக கற்றுக்கொண்ட அறிவு இவைகளெல்லாம் இருந்துவிட்டால் மிகப்பெரிய மனிதனாகவும் ஒன்றுமே இல்லாமல் ஒரு சாதாரண வாழ்க்கை வாழுகின்றவனை அற்பமாகவும் மனப்பாங்குதான் இவ்வாறு மனிதனை சிந்திக்க வைக்கின்றது இந்த சிந்தனையிலே தான் இவன் சிக்கி சீரழிகின்றான் என்பதை இவன் அறிந்து கொள்ள தயாராகவே இல்லை தன்னை மனம் எவ்வாறெல்லாம் சீர்கெடுத்தி தேவையற்ற விஷயங்களிலே பற்ற வைத்து பலனற்ற வாழ்க்கையை வாழ்ந்து இந்த உடலை விட்டுவிட்டு போகப் போகின்றோமே வாழுகின்ற காலத்திலேயே மற்றவர்களுக்கு பயனுள்ள வாழ்க்கையை நாம் ஏன் வாழக்கூடாது அத்தகைய வாழ்க்கையின் வழிமுறை என்ன அதை நானும் அறிந்து கொள்ள ஆவலாக இருக்கின்றேன் என்று முன்வருகின்றவர்கள் மிக மிக குறைவு இதிலே ஒரு சிலர் முன்வந்தாலும் இந்த மனதின் போக்கினை அவர்களால் புரிந்து கொள்ள முடியாமல் புத்திசக்தி குறைவாக இருப்பதினால் மீண்டும் அவர்கள் விபரீத காரியங்களிலே தான் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் இதிலே ஆன்மீகம் என்ற ஒன்றை அறிந்து கொண்டு அநேகரும் அதை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு அதிலேயும் பணத்தை சம்பாதிக்கத்தான் பார்க்கின்றார்களே ஒளிய அந்த பாதையிலே பகுத்தறிவை கொண்டு பயனுள்ள வாழ்க்கையை நாம் வாழலாம் அதை மற்றவர்களுக்கு எடுத்துக் கூறலாம் என்ற எண்ணம் ஒருவருக்கும் இல்லை இவ்வாறு எத்தனையோ வழிமுறைகளை மனிதன் கடைபிடித்து கொண்டிருக்கின்றானே தவிர ஒருவனும் தன்னை யார் என்று அறிந்து கொள்ள ஆர்வம் காட்டுவதில்லை எப்பொழுதெல்லாம் மனிதன் இயற்கைக்கு எதிராக செயல்படுகின்றானோ அப்பொழுதெல்லாம் அவன் பல்வேறு தீமைகளை அடைகின்றான் என்பதையும் அவன் அறிந்து கொள்ள தயாராக இல்லை இந்த இயற்கைக்கு எதிரான காரியத்தினாலே இன்றைய மனித சமுதாயம் சீர்கட்டியிருப்பதையும் பல்வேறு நோய்கள் பரவிக்கொண்டிருப்பதையும் அந்த நோய்களிலிருந்து விடுபட முடியாமல் இவன் விழிப்பிதுங்கி காணப்படுவதையும் நாம் காணுகின்றோம் ஆனால் அதிலிருந்து அவன் வெளியேற தயாராக இல்லை மூட நம்பிக்கைகளையும் மற்றவர்களால் புகுத்தப்பட்ட தவறான விஷயங்களை மட்டுமே உள்வாங்கிக் கொள்கின்றானே தவிர உத்தம ஞானிகள் கூற உபதேசத்தை இவர்கள் கேட்க தயாராகவே இல்லை இன்றைய நவீன நோய் பரவுதலாக காணப்படுகின்ற ஒரு வைரஸ் கிருமியின் மிகப்பெரிய வலிமையான வளர்ச்சியை கண்டு மனிதன் பயப்படுகின்றான் இதற்காக தன்னுடைய வாழ்வாதாரத்தை பெருமளவு மாற்றிக்கொண்டு வீட்டிலேயே முடங்கி கிடக்கின்றான் ஆனால் இதுபோன்ற அவலநிலை எனக்கு ஏன் ஏற்பட்டது மற்ற ஜீவராசிகளைப் போல சுதந்திரமாக என்னால் இருக்க முடியாமல் எது என்னை கட்டுப்படுத்துகின்றது என்பதை கூட அறிந்து கொள்ள முடியாத அளவிற்கு அற்ப புத்தி உடையவனாக இருக்கின்றான் அதற்கு ஏற்றவாறு நவீன விஞ்ஞானமும் இவனுக்கு பல்வேறு அறிவுரைகளை அள்ளி வழங்கி கொண்டிருக்கின்றது அன்பு என்ற ஒரு விஷயத்தை முற்றிலுமாக தகர்த்திடுகின்றது இத்தகைய அறிவு வளர்ச்சி ஒருவரை ஒருவர் சந்தித்து கொள்ளக்கூடாது தொட்டுக்கொள்ளக்கூடாது கழுவிக்கொள்ளக்கூடாது இதனால் நோய் தொற்று கொள்ளும் என்றெல்லாம் பிரச்சாரம் செய்யப்படுகின்றது இதனால் இன்று உறவுகளிடையே மிகப்பெரிய விரிசல் உண்டாகி கொண்டிருக்கின்றது இந்த விபரீத போக்கிலே எத்தனையோ உறவுகள் முறிந்து கொண்டிருக்கின்றது முற்றிலும் மனிதனுடைய மனநிலை மாறிக்கொண்டிருக்கின்றது தான் எங்கு சென்று கொண்டிருக்கின்றோம் என்பதை பற்றி எண்ணி பார்க்கவே மனிதன் தயாராக இல்லை எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் அதில் ஏதேனும் ஒரு குற்றம் குறையை கண்டுபிடித்து அதற்கு காரணமாக பலரை காட்டுகின்றானே தவிர தன்னிடத்தில் உள்ள தவறை இவன் திருத்திக் கொள்ள தயாராகவே இல்லை இவ்வாறு மனிதர்கள் அநேகரும் அநேக வழிகளிலே அவரவர்கள் பணம் போன போக்கில் போய்க் கொண்டிருக்கின்றார்கள் ஒவ்வொரு பாதையிலும் அவரவர்கள் பிடித்ததுதான் சரி என்று வாதிட்டு கொண்டிருக்கின்றார்கள் இத்தகைய வாத விவாதங்கள் எல்லாம் மனிதனின் அறிவை வளர்ப்பதற்காகத்தான் கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்பதை மனிதன் அறிந்து கொள்ள தயாராக இல்லை சாஸ்திரம் இவ்வாறு கொடுக்கப்பட்ட அறிவை நான்கு வகைகளிலே மனிதனிடமிருந்து வெளிப்படுகின்றது என்று எடுத்துக் கூறுகின்றது அந்த நான்கு நிலைகளை சாஸ்திரம் தர்க்கம் என்றும் விசாரம் என்றும் ஆனந்தம் என்றும் அனைத்தும் நான் என்றும் நான்கு வகைகளிலே பிரித்து கூறுகின்றேன் தர்க்கம் என்பது வாதம் செய்தல் என்ற பொருளிலே நாம் இங்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் விசாரம் என்பது மனதில் ஒன்றை நினைத்து அதை பற்றி ஆராய்வது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஆனந்தம் என்பது மனதில் உண்டாகுகின்ற அமைதி நிலையின் வெளிப்பாடு என்பதை நாம் இ அறிந்து கொள்ள வேண்டும் நான்காவதாக கூறப்பட்ட அனைத்தும் ஞான் என்பது விசாரத்தின் முடிவிலே நம்முடைய உண்மை நிலையை நாம் அறிந்து கொள்கின்ற அந்த அறிவாக இங்கு கூறப்படுகின்றது இவ்வாறு சாஸ்திரம் நான்கு படிநிலைகளிலே மனிதனுடைய அறிவு ஆராயப்படுகின்றது அந்த ஆராய்ச்சியின் இறுதியிலேயே அகப்பொருளாக அந்த பரம்பொருள் நமக்கு வெளிப்படுகின்றது என்பதை விளக்குகின்றது இதிலே தர்க்கம் என்பது ஆராய்ச்சி அலசி ஆராய்தல் எது சரி எது தவறு என்று வாதம் செய்து உண்மையை நிலை நிறுத்துதல் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும் நாம் எதை பற்றி ஆராய்ச்சி செய்கின்றோமோ அவற்றினுள் இருக்கின்ற ரகசியங்களை நமக்கு இந்த உதாரணமாக நாம் அணுவை பற்றி ஆராய்ச்சி மேற்கொள்கின்றோம் என்றால் அந்த அணு எப்படி வேலை செய்கின்றது அந்த அணுவின் மூலக்கூறுகள் என்னென்ன அந்த அணுவிலே எத்தனை வகைகள் காணப்படுகின்றது போன்றவாறு பல்வேறு ஆய்வுகளை நாம் மேற்கொள்கின்றது இந்த தர்க்கத்திலே ஒரு வகை எனப்படுகின்றது தர்க்கம் என்பது வாதம் செய்வதாக எடுத்து கொண்டாலும் அந்த ஆராய்ச்சிகளின் முடிவை அறிவதற்காக நாம் ஏற்படுத்தி கொண்ட ஒரு வாத முறை என்பதை நாம் அறிந்து கொள்ளவில்லை எதைப்பற்றி நாம் ஆராய்ச்சி மேற்கொள்கின்றோமோ அதை பற்றிய உண்மையை நாம் அறிவதற்காக அதை அறியும் ஆர்வத்துடன் பல்வேறு ஆய்வுகளை மேற்கொண்டு அலசி எது சரி தவறு என்பதை தீர்மானிக்கக்கூடிய அந்த உண்மை நிலையை நிலைநாட்டுவதே இங்கு தர்க்கம் என்று அறிந்து கொள்ள வேண்டும் அந்த தர்க்கத்தின் வாயிலாகவே நாம் மேற்கொள்கின்ற ஆய்வுகளின் அடிப்படையில் மனித உடலை பற்றி நாம் ஆராய்ச்சிகளை மேற்கொண்டோமேயானால் மனித உடல் உறுப்புகள் எத்தனை வகைப்படுகின்றன அவைகள் எவ்வாறு வேலை செய்கின்றன அந்த உறுப்புகளிலே வருகின்ற நோய்கள் என்னென்ன அந்த நோய்களின் தன்மை என்னென்ன அவைகளை நாம் எப்படி குணப்படுத்துவது என்றெல்லாம் இந்த தர்க்கத்தின் வாயிலாக நாம் ஆய்வுகளை மேற்கொண்டு ஆராய்ச்சி செய்து ஒரு அறிவை அடைய முடிகின்றது அந்த வகையிலே தர்க்கம் என்பது ஒரு வகையான அறிவின் வெளிப்பாடு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அடுத்தது இரண்டாவதாக வருகின்ற விசாரம் என்பது ஒன்றை மனதில் நிறுத்தி கொண்டு அதை பற்றிய நாம் ஆராய்ச்சிகளை மேற்கொள்வது எந்த பொருளை ஆராய்ச்சிக்கு நாம் எடுத்துக்கொண்டோமோ அந்த ஒன்றை மட்டும் எப்பொழுது மனதில் நினைத்து கொண்டே இருப்பது அதை பற்றியே விசாரித்து கொண்டே இருப்பது இதைத்தான் விசாரம் என்று இங்கு கூறப்படுகின்றோம் இப்பொழுது நாம் செய்து கொண்டிருக்கின்ற விசாரம் என்பது மனம் என்ற ஒன்றை எடுத்துக்கொண்டு மனதி பற்றியே ஆராய்ந்து கொண்டிருக்கின்றோம் அந்த ஒன்றை பற்றி ஆராயக்கூடிய ஒரு வழிமுறையைத்தான் விசாரம் என்று அறிந்து கொள்ள வேண்டும் அது எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் ஒரு பொருளை எடுத்துக்கொண்டு அதனை ஆராய்ந்து அதை பற்றிய ஒரு தெளிவை அடைவதற்காக அதை எப்பொழுதும் மனதில் நிறுத்திக்கொண்டே செயல்படுகின்ற அறிவுக்கு விசாரம் என்று பெயர் அதாவது தர்க்கம் என்பதற்கும் விச்சாரம் என்பதற்கும் அநேக வேறுபாடுகள் இருக்கின்றன தர்க்கம் என்பது பல்வேறு பொருள்களை அலசி ஆராய்ந்து அதில் எது சரி தவறு என்று ஒரு தீர்மானத்திற்கு வருகின்ற அறிவு நிலையே நாம் தர்க்கம் என்று கூறுகின்றோம் விசாரம் என்பது ஒரு பொருளை மட்டும் எடுத்துக்கொண்டு எப்பொழுதும் அதை ஆராய்ந்து அதையே சிந்தித்து நடைமுறைப்படுத்துகின்ற நடைமுறை அறிவை நாம் இங்கு விசாரம் என்று புரிந்து அந்த வகையிலே விசாரம் செய்வது என்பது அது மனதை பற்றி இருக்கலாம் ஒரு கடவுளை பற்றி இருக்கலாம் அல்லது காதிரியை பற்றி கூட இருக்கலாம் மனதில் அந்த ஒன்றை மட்டும் எப்பொழுதும் போட்டிக்கொண்டே இருக்கின்ற நிலைப்பாடிற்கு விசாரம் என்று பெயர் ஒரு காதலியைப் பற்றி மனம் எப்பொழுதும் நினைத்து கொண்டிருந்தால் அதையும் விச்சாரம் என்றே நாம் கூற வேண்டும் ஒரு காதலன் எப்பொழுதும் அவளை பற்றியே நினைத்து அவள் இப்பொழுது என்ன செய்து கொண்டிருப்பாளோ தூங்கியிருப்பாளா அல்லது சாப்பிட்டு கொண்டிருப்பாளா டிவி பார்த்து கொண்டிருப்பாளா என்று ஒரு காதலன் எப்பொழுதும் எந்நேரமும் காதலியை நினைத்து கொண்டே இருப்பதைத்தான் நாம் இங்கு விசாரம் என்று கூறுகின்றோம் விசாரம் செய்வதற்கு ஒரு பொருள் இருக்க வேண்டும் அந்த பொருளை பற்றி நாம் ஆய்வுகளை மேற்கொள்வதற்கு இரண்டு அடிப்படை விஷயங்கள் இருந்தாக வேண்டும் அந்த விசார முறையிலே அடிப்படை விஷயங்களாக என்ன இரண்டு இருந்தாக வேண்டும் என்று கவனித்தோமேயானால் ஒன்று காலம் மற்றொன்று இடம் அதாவது கால உட்பட்டுத்தான் நாம் இந்த விசாரத்தை மேற்கொள்ள முடியும் காலமும் தேசமும் இல்லாமல் விசாரம் என்பதை மேற்கொள்ள முடியாது உதாரணமாக ஒரு பேனா இருக்கின்றது என்றால் அது எங்கே இருக்கின்றது என்று கூறியாக வேண்டும் எப்போது அங்கே இருந்தது என்று கூறியாக வேண்டும் அந்த காலமும் இடமும் கூறப்பட்டால் மட்டும்தான் அந்த பொருளை பற்றி நாம் ஆராய்ந்து ஒரு முடிவுக்கு வர முடியும் இந்த இரண்டும் இல்லாமல் ஒரு பொருளை பற்றி நாம் கூறவே முடியாது உதாரணமாக நண்பர் ஒருவரை சந்தித்து பேசி முடித்துவிட்டு மீண்டும் சந்திக்கலாம் என்று கூறிவிட்டு நாம் விடைபெறுகின்றோம் என்றால் அந்த நண்பர் மீண்டும் சந்திக்கலாம் என்றால் எு எப்பொழுது என்று இரண்டு கேள்விகளை கேட்பார் எங்கு என்பது இடத்தையும் எப்போது என்பது காலத்தையும் குறிக்கின்றது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அந்த இரண்டையும் சொல்லாமல் வெறும் சந்திப்பு என்பது நடக்க முடியாத காரியம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஆகவே விசாரம் என்பது ஒரு பொருளை அந்த காலம் மற்றும் இடத்தில் இருந்து மனதுக்குள் கொண்டு வருவது அதைத்தான் நாம் இங்கு விசாரம் என்று மேற்கொண்டு வருகின்றோம் இந்த விசார முறையிலே தான் நாம் தற்பொழுது மனதையும் விசாரித்து வருகின்றோம் இந்த உலகிலே எத்தனையோ ஆயிரம் விஷயங்கள் இருக்கின்றன பொருள்கள் மட்டுமல்ல மனிதர்கள் உறவுகள் அனுபவ தேடல்கள் என்று மனம் ஒன்றிலிருந்து மற்றொன்றுக்கு எப்பொழுதும் தாவிக்கொண்டே இருக்கின்றது இந்த மனதின் எண்ணங்களை நாம் சற்று கூர்ந்து கவனித்தோமேயானால் அது ஒரு குரங்கை போல ஒவ்வொரு வினாடிக்கும் ஒன்றிலிருந்து ஒன்றுக்கு தாவிக்கொண்டே இருப்பதை நாம் நன்கு அறிந்து கொள்ள முடியும் உதாரணமாக ஒரு வீடு இருந்தால் நன்றாக இருக்கும் என்ற ஒரு சிந்தனை உண்டாகின்றது என்றால் அடுத்த வினாடி அந்த வீட்டின் முன்னால் ஒரு கார் இருந்தால் அந்த வீடு அப்பொழுதுதான் பார்ப்பதற்கு நன்றாக இருக்கும் என்ற அடுத்த எண்ணம் உடனடியாக எழுந்து விடுகின்றது ஒரு அழகான வீட்டை நாம் கட்டிபிடித்து விட்டிருந்தால் அந்த வீட்டிலே வசிப்பதற்கு ஒரு பெண் இருந்தால் இன்னும் ஆனந்தமாக இருக்கும் என்ற அடுத்த எண்ணம் ஓடிக்கொண்டே இருக்கின்றது அவ்வாறு ஒரு பெண் கிடைத்துவிட்டால் அவளை கொண்டு அந்த காரிலே பல இடங்களுக்கு சுற்றுலா செல்லலாம் என்று அடுத்த எண்ணம் உடனடியாக வெளிப்படுகின்றது அவ்வாறு சுற்றுலா செல்லும் பொழுது நமக்கு விருப்பமான உணவுகளை ருசுத்தி உண்பது இன்னும் சுகமாக இருக்குமே என்பது போன்ற மனம் ஒன்றிலிருந்து ஒன்றை தாவி தாவி சிந்தித்தவாறே செயல்பட்டு கொண்டிருப்பதைத்தான் மனதின் சலனம் என்று இங்கு நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இந்த மனச்சலனத்தை நாம் எப்படி நிறுத்துவது என்றால் ஒன்றை பற்றி விசாரம் செய்து அதை மனதுக்குள் கொண்டு வந்து விடுவது அந்த ஒன்றை மட்டும் தொடர்ந்து நாம் அடிக்கடி விசாரித்து அதற்கான விடையை காண முயற்சிப்பது இந்த வகையில்தான் நாம் மனதின் சலனங்களை கட்டுப்படுத்த முடியுமே தவிர பல விஷயங்களை மனதில் நிறுத்தி ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறது சாத்தியமாகாது ஆகவே மனதை சலனத்திலிருந்து நிறுத்த வேண்டும் என்று நாம் விரும்பினமேயானால் முதலில் மனதை ஏதோ ஒன்றின் மீது நிலைநிறுத்த வேண்டும் அந்த ஒன்றில் நாம் நிலைப்பாடு செய்த பிறகுத்தான் அதை பற்றி நாம் தீவிரமாக விசாரித்து விடையை அறிந்து கொள்ள முடியும் அது எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும் ஆனால் ஒன்றே ஒன்றை மட்டும் மனம் பற்றி வேண்டும் அந்த வகையிலே தான் விசாரம் வெற்றிகரமாக நடைபெற முடியும் ஒன்றை பற்றிய விசாரணையின் வாயிலாக மனம் விசாரிக்க ஆரம்பித்ததே என்றால் மனம் ஆயிரக்கணக்கான விஷயங்களின் பின்னால் அலையாமல் ஒன்றின் மேல் மட்டும் லயித்து விடும் உதாரணமாக குளத்தில் பல கற்களை மாறி மாறி எரிந்து கொண்டே இருந்தால் குளத்தில் உண்டாகின்ற அலை ஓயவே ஓயாது அதுவே ஒரே ஒரு கல்லை மட்டும் எழுந்துவிட்டு நிறுத்திவிட்டோமேயானால் அந்த அலை உண்டாகி சிறிது நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக வலுவிழந்து அந்த அலை அடிப்பது நின்றுவிடும் அப்படி அலை நிற்கும்போது என்ன நிகழ்கின்றது என்று நாம் கவனித்தோமேயானால் அங்கு ஒரு அமைதி உண்டாவதை நாம் கவனிக்க முடியும் அந்த அமைதியைத்தான் எல்லோருடைய மனமும் விரும்புகின்றது அந்த அமைதியின் வாயிலாகத்தான் ஆனந்தம் உண்டாகின்றது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும் ஆகவே விசாரம் என்ற ஒன்றை மேற்கொள்ளும் பொழுது ஏதேனும் ஒன்றை மட்டும் மனம் எப்பொழுதும் சிந்தித்துக் கொண்டிருப்பது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அடுத்தது மூன்றாவதாக ஆனந்தம் என்பதை பற்றி சாஸ்திரம் அறிவுறுத்துகின்றது அதாவது ஒன்றை பற்றி எப்பொழுதும் நினைத்து மனம் அந்த ஒன்றினாலேயே ஒடுங்கி நாளடைவில் சலனங்கள் எல்லாம் அடங்கி உண்மையான ஆழ்ந்த அர்த்தம் புலப்படும் பொழுது அங்கு ஒரு அமைதி உண்டாவதை அறிய முடிகின்றது அந்த அமைதியைத்தான் ஆனந்தம் என்று சாஸ்திரம் எடுத்துக் கூறுகின்றது ஆகவே எப்பொழுதெல்லாம் மனம் சலனமின்றி அமைதியை அடைகின்றதோ அப்பொழுது ஆனந்தம் நம்மிடையே உண்டாகின்றது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இது அறிவின் வெளிப்பாடான மூன்றாவது நிலையாகும் அடுத்தது நான்காவது நிலையாக அனைத்தும் ஞான் என்ற ஒன்றை பற்றி அறிந்து கொள்வது அதாவது அனைத்தும் நான் என்று அறிவது என்பது என்னவென்றால் இந்த மனம் வெளியில் உள்ள விஷயங்களை மட்டுமல்ல நம்முடைய மனதிலே வெளிப்படுகின்ற எண்ணங்கள் அனுபவங்கள் அனைத்தையும் ஒன்று சேர்வது என்று இங்கு நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அதாவது நான் வேறு நீ வேறு அது வேறு இது வேறு போன்ற இருமைகளெல்லாம் நீங்கி அனுபவம் கொள்பவன் வேறு அனுபவிக்கப்படுவது வேறு என்ற இருமைகள் நீங்கி இரண்டும் ஒன்று என்று அறிவதைத்தான் இங்கு அனைத்தும் நான் என்ற அடிப்படையிலே அறிவாக வெளிப்படுகின்றது அதாவது பார்ப்பவனும் பார்க்கப்படுவதும் ஒன்று என்ற உண்மையை நாம் இங்கு உணரக்கூடியதைத்தான் அனைத்தும் நான் என்ற அறிவாக சாஸ்திரம் நமக்கு எடுத்துக் கூறுகின்றது இதன் வாயிலாக இயற்கை இந்த மொத்த பிரபஞ்சமும் அதன் அத்தனை தோற்றங்களும் என்னுள் ஒடுக்கம் அனைத்தும் நான் என்ற அந்த அனுபவ ஞானம் உண்டாகிவிடுவதைத்தான் நான்காவது நிலையாக சாஸ்திரம் வெளிப்படுத்துகின்றோம் ஆனால் நம்மிடையே நிகழ்கின்ற நிகழ்வுகளை கவனித்தோமேயானால் நம்முடைய மனதிலே பல்வேறு படிமாணங்கள் சுவடுகள் ஏற்கனவே பலவாறாக படிந்து கிடக்கின்றன அவைகள் அவ்வப்பொழுது கிளம்பி பல்வேறு அலைகளை வெளிக்கிளப்பொண்டே இருக்கின்றன இத்தகைய என்ன சலனங்களை நாம் நீக்குவதற்காகத்தான் இந்த அறிவை நாம் அறிந்து கொள்வதற்காக மனதை விசாரிக்க தொடங்கி இந்த விசாரணையின் முடிவிலே நம்மிடையே வெளிப்படுகின்ற நான்கு நிலைப்பாடான அறிவுகளில் நான்காவது நிலையான அனைத்தும் ஞான் என்ற ஒரு ஞானத்தை நாம் அடைய வேண்டுமாயின் நாம் மனதில் ஓயாமல் ஓடிக்கொண்டிருக்கின்ற எண்ணங்களை நிறுத்தியாக வேண்டும் நம்முடைய மனதிலோ பல்வேறு கனவுகள் பயங்கள் ஆசைகள் குற்ற உணர்வுகள் பொறாமை கோபம் காமம் பக்தி காதல் என்று ஒன்று மாற்றி ஒன்றாக எண்ணங்கள் ஓடியவாறே இருக்கின்றன இப்படி இடைவிடாமல் ஓடிக்கொண்டிருக்கின்ற எண்ண அலைகளிலே இருந்து மனம் சலனமடைந்து கொண்டே இருக்கின்றது இதனால் எந்த ஒரு தெளிவும் இன்றி மனம் எப்பொழுதும் குழப்பத்திலேயே இருந்து கொண்டிருக்கின்றது இத்தகைய மனச்சலனங்களை நிறுத்துவதற்காக இரண்டு வழிமுறைகளை நமக்கு சாஸ்திரம் அறிவுறுத்துகின்றது அவைகளை நாம் என்ன என்று பார்த்தோமேயானால் ஒன்று பல்வேறு எண்ணங்களில் இருந்து மனதை ஒருமுகமாக ஒரே ஒரு எண்ணத்தில் சிந்தனையில் நிலை பெறச் செய்வது என்றும் அந்த எண்ணத்தின் ஆணிவேரை அறிந்து கொள்வதன் மூலம் அனைத்து எண்ணங்களின் தன்மையை நாம் புரிந்து முடியும் என்றும் சாஸ்திரம் நமக்கு எடுத்துக் கூறுகின்றது கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணச்சிதரங்களை அடங்கி தெளிவு பெற்ற மனம் மட்டும்தான் ஆனந்தத்தை அடைகின்றது இது மனதில் சஞ்சலங்களை சலனங்களை நீக்கக்கூடிய ஒரு வழிமுறை என்கின்றது சாஸ்திரம் இன்னொரு வழிமுறையையும் நமக்கு சுட்டி காட்டுகின்றது அது என்னவென்றால் எப்போது எந்த எண்ணம் அல்லது சிந்தனை வந்தாலும் அதை உடனே நாம் நிறுத்துவது மனதால் சிந்தனைகளே இல்லாமல் செய்வது எந்த சிந்தனை வந்தாலும் அது நல்லதோ கெட்டதோ உயர்ந்ததோ தாழ்ந்ததோ பாகுபாடு இன்றி உடனே அவற்றை நிறுத்தியாக வேண்டும் அப்படி எழுகின்ற எண்ணங்களை நாம் உடனடியாக நிறுத்துவதனால் நமக்கு என்ன உண்டாகும் என்று பார்த்தோமேயானால் மனம் தெளிவடைந்து நாம் அந்த அறிவுடன் ஒன்றி ஆனந்தத்தை அடைந்து விடுகின்றோம் அது எப்படி நமக்கு சாத்தியம் என்பதை நாம் சற்று ஆராய்ந்து பார்த்தோமேயானால் நாம் அறிந்தோ அறியாமலேயோ நம்முடைய மனதில் பல்வேறு பதிவுகளை பதித்து வைத்துக் கொண்டிருக்கின்றோம் அந்த பதிவுகள் என்பது பிறவியிலேயே வந்ததாக இருக்கலாம் அல்லது நாம் மிக மிக சிறிய வயதில் இருக்கும் போது நம் மனதில் மற்றவர்களால் ஏற்றப்பட்டதாக இருக்கலாம் அதன் பிறகு நாமே சிலவற்றை படித்தும் கேட்டும் அறிந்து கொண்டதாகவும் இருக்கலாம் இவ்வாறு பல்வேறு பதிவுகளை நாம் மனதிலே ஏற்றி வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அத்தகைய பதிவுகளை நாம் ஏற்றிக்கொண்ட விஷயங்களாக பல்வேறு புத்தகங்கள் திரைப்படங்கள் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் செய்தித்தாள்கள் நண்பர்கள் அண்டை அயலார்கள் உற்றார் உறவினர்கள் ஆசிரியர்கள் என்ற பல்வேறு வழிகளிலே நமக்கு எண்ணப்பதிவுகள் உண்டாகியிருக்கின்றன இந்த எண்ணப்பதிவுகளின் வாயிலாகத்தான் நாம் கடவுள் மதம் ஆண் பெண் சிந்தனை நாடு மொழி பண்பாடு கலாச்சாரம் சொர்க்கம் நரகம் பாவம் புண்ணியம் என்று பல்வேறு துறை சம்பந்தமாக சேகரித்து வைத்துக் கொண்டிருக்கேன் இவைகள் அனைத்தையும் பட்டியல் போட்டுவிட்டு இவைகள் அனைத்தும் ஒன்றாக அழித்துவிடலாம் என்பது நடக்காத காரியம் ஆனால் இவைகள் அனைத்தையும் மொத்தமாக அழித்தால் தானே நாம் ஆனந்தமாக இருக்க முடியும் அதற்காக நாம் என்ன செய்வது இது போன்ற சந்தேகம் நம்மிடையே எழும்பொழுது சாஸ்திரம் இதற்கும் அருமையான வழிமுறைகளை நமக்கு கற்றுக் கொடுக்கின்றோம் பல்வேறு பழைய மனதின் சோடுகள் புதிதாக வரும் அனுபவங்களால் மேலும் மேலும் வலுப்பெறுகின்றன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் புதிய செய்திகள் புதிய அனுபவங்கள் நம்முடைய பழைய பதிவுகளோடு ஒத்துப்போகலாம் அல்லது அதற்கு எதிரான ஒன்றாகவும் இருக்கலாம் இரண்டுமே பழைய எண்ணங்களை வலுப்பெற செய்கின்றன எனவே புதிய சிந்தனைகள் வரும்பொழுது அவற்றையும் உடனே நாம் நிறுத்த பழக வேண்டும் இல்லாவிட்டால் குரங்கு தேங்காயை உருட்டி கொண்டு இருப்பது போல உள்ளே வரும் ஒவ்வொரு சிந்தனையும் வைத்து கொண்டு நாமும் உருட்டிக்கொண்டே இருக்க வேண்டியதுதான் ஆகவே இது சரியாக தவறா நல்லதா கெட்டதா என்று ஆராய்ச்சிகள் செய்யத் தொடங்கினோமே ஆனால் மேலும் பழைய சிந்தனைகள் நம்மிடையே வலுப்பெற ஆரம்பிக்கின்றன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஆகவே மனதில் எந்த சிந்தனைகள் எழுந்தாலும் அவற்றை உடனடியாக நாம் நிறுத்திவிட வேண்டும் சரி இப்படி செய்து கொண்டே இருந்தால் நாம் புதிதாக எந்த ஒன்றையும் கற்றுக்கொள்ள முடியாதே இது எப்படி நடைமுறை சாத்தியமாகும் என்ற சந்தேகம் ஏற்படுவது இயல்பானது ஆனால் இங்கு நாம் இதை பற்றி தீவிரமாக விசாரம் செய்து பார்க்கின்ற பொழுது பெரும்பாலானவர்களுக்கு மனதில் தோன்றுவதை அப்படியே நிறுத்துவது என்பது சாத்தியமாகாது அப்படி நான் மனதில் தோன்றுவதை அப்படியே நிறுத்தி நிறுத்தி பழகி கொண்டிருந்தால் நான் முட்டாளாக மாறிவிட மாட்டேன நல்லதோ கெட்டதோ அனைத்தையும் நான் அறிந்து கொள்ள வேண்டாமா உலக அறிவு இல்லாமல் நான் வாழ்க்கையை எப்படி நடத்துவது போன்ற பல்வேறு சந்தேகங்கள் எழுகின்றன அதற்கு என்ன காரணம் என்று நாம் பார்த்தோமேயானால் நாம் அறிவு என்று நினைத்து கொண்டிருப்பது பல்வேறு தகவல்களை சேர்த்து வைத்துக் கொள்வது என்று புரிந்து வைத்துக் கொண்டிருக்கின்றோம் அந்த கிரிக்கெட் போட்டியில் அவர் வென்றார் இந்த படத்தில் இவர் நடித்தார் பங்குச்சந்தை இத்தனை புள்ளிகள் மேலே போனது மலை வரும் அல்லது வராது இந்த பாட்டை பாடியவர் இவர்தான் இந்த படத்திலே தான் இந்த பாடல் வருகின்றது போன்று நிறைய தகவல்களை அறிந்து உள்ளவர் அறிவுள்ளவர் என்று நாம் நினைத்துக்கொள்கின்றோம் ஆனால் உண்மை என்னவென்றால் அறிவு என்பது தகவல்கள் அல்ல உண்மையை கண்டு அறிவது மட்டுமே அறிவு என்று இங்கு சாஸ்திரம் நமக்கு சுட்டி காட்டுகின்றது ஆனால் நாம் என்ன நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் என்றால் பல்வேறு தகவல்களை அறிந்து கொள்வதைத்தான் அறிவு என்று நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் உண்மை அப்படி அல்ல உண்மையை அறிந்தவன் தான் அறிவாளி என்று இங்கு சாஸ்திரம் நமக்கு அறிவுறுகின்ற எனவே மனதில் எழும் எண்ணங்களை உடனே நிறுத்துவதன் மூலம் மனம் தெளிந்த நிலையை அடைகின்றது அந்த தெளிந்த மனதிலே உண்மை பிரகாசிக்கின்றது இதை பற்றிய ஒரு உதாரணத்தை நாம் கவனித்தோமையானால் ஒரு திரையில் திரைப்படம் ஓடிக்கொண்டிருக்கின்றது அந்த திரையிலே காட்சிகள் மாறிக்கொண்டே இருக்கின்றது அந்த திரை நினைத்துக்கொள்கின்றது அந்த காட்சியெல்லாம் உண்மை என்றும் அவைகள் தனக்கு நிகழ்வதாகவும் அந்த திரை நினைத்துக்கொள்கின்றது திடீரென மின்சாரம் நிறுத்தப்படுகின்றது படப்பேட்டியிலிருந்து வெளிப்பட்ட ஒளி நின்றவுடனே திரை வெறுமையாகிவிடுகின்றது அப்பொழுதுதான் திரையின் உண்மை நிலை வெளிப்படுகின்றது அந்த திரையில் எதுவுமே நடைபெறவில்லை திரை என்னவோ வெறுமையாகத்தான் இருந்து கொண்டிருந்தது அதில் தோன்றிய காட்சிப்பதிவுகள் எதுவுமே உண்மை அல்ல ஆனால் அந்த காட்சிப்பதிவுகளோடு தன்னை தொடர்பு படுத்தி கொண்டது அந்த திரையின் அறியாமை என்பது புலப்படுகின்றது அப்பொழுதுதான் அந்த திரைக்கு தன்னுடைய உண்மை நிலை புரிய ஆரம்பிக்கின்றது அதுபோல மனிதர்களாகிய நாமும் தன்மேல் ஓடும் காட்சிகள் அனைத்தையும் உண்மை என்றும் அவற்றை தன்னோடு தொடர்பு படுத்தி கொண்டு அதில் அழுவதும் சிரிப்பதும் ஆனந்தம் அடைவதும் கோபம் அடைவதுமாக பல்வேறு காட்சிகளை நாம் ஓட்டிக்கொண்டிருக்கின்றோம் இதிலே படப்பெட்டி என்பதுதான் இந்த உலகம் இந்த படப்பெட்டியை நம்மால் நிறுத்த முடியாது அது அனுபவங்களை நமக்கு தந்து கொண்டே தான் இருக்கும் அந்த காட்சிகள் திரையாகிய நம் மீது விழுந்து கொண்டே தான் இருக்கும் நாம் புரிந்து வேண்டியதெல்லாம் இந்த திரையில் விழுகின்ற அத்தனை காட்சிகளும் உண்மையல்ல பொய்யான தோற்றங்களே என்பதை எப்படி அந்த படப்பேட்டியின் வெளிச்சம் நின்றவுடன் திரை வெறுமையாக மாறுகின்றதோ அதுபோல நம் மனதிலே உண்டாகுகின்ற எண்ணங்கள் நிறுத்தப்படும் பொழுது நம்முடைய மனம் வெறுமையாகின்றது அத்தகைய வெறுமையான மனதில்தான் நம்முடைய உண்மையான அறிவு பிரகாசிக்க தொடங்குகின்றது ஆகவே எண்ணங்கள் எழும்போதே அவற்றை நிறுத்திவிடுவது என்பது அறிவை அறிவதற்கு ஒரு எளிதான வழிமுறை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் பொதுவாக நாம் எப்பொழுது இந்த தேகத்தை கடந்து ஊடுருவி நம் உள்ளத்தை பார்க்க ஆரம்பிக்கின்றோமோ அப்பொழுதே இந்த உலகம் அனைத்தும் ஒரே சக்தியால் ஆனது என்ற உண்மை புரிய ஆரம்பிக்கும் நாம் வேறு இந்த உலகம் வேறு என்று நினைப்பதால் இத்தகைய பல்வேறு எண்ணங்கள் நம்மிடையே எழுந்து எழுந்து அடங்கி கொண்டிருக்கின்றது சாலையில் செல்லும்போது அதில் உள்ள மேடு பள்ளங்கள் தெரிகின்றது குண்டும் குழியும் தெரிகின்றது அதுவே விமானத்தில் முப்பத்தைந்தாயிரம் அடி உயரத்தில் நாம் பறந்து கொண்டு சாலையை கவனித்தோமையானால் அதில் மேடு பள்ளம் தெரியாது அப்பொழுது மழையும் பள்ளத்தாக்கும் மட்டுமே தெரிய ஆரம்பிக்கும் அதுவே செயற்கைக்கோளில் இருந்து நாம் இந்த பூமியை பார்த்தோமே ஆனால் இந்த பூமி பூராவும் ஒரு அழகிய நீள பந்து போல காணப்படும் ஒரு தளத்தில் இருந்து பார்த்தால்தான் அது வேறு இது வேறாக தெரியும் நாம் அந்த தளத்தில் தான் இருக்கின்றோம் இன்னொரு தளத்திற்கு சென்றால் அந்த வேறுபாடு மறைந்துவிடும் எனவே பார்க்கும் இடம் மாறினால் பார்க்கப்படும் பொருள்களில் உள்ள வேறுபாடுகள் மறைகின்றது என்ற அரிய உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அதுபோலவே நாம் உடல் என்ற தளத்தில் இருந்து கொண்டு இந்த உலகை அணுகுகின்றோம் உடலும் அதன் ஐந்து புலன்களும் அதன் நினைவுகளும் எல்லாம் சேர்ந்து இந்த உலகத்தை இவ்வாறு நமக்கு காட்சிப்படுத்துகின்றது அதுவே நான் என்பது இந்த உடல் அல்ல என்று வைத்து கொண்டு நாம் இந்த விஷயத்தை கவனித்தோமேயானால் இந்த உலகம் அனைத்தும் ஒன்றே ஒரே சக்தியால் ஆனது என்ற உண்மை நமக்கு புரிய ஆரம்பிக்கின்றது சரி அது எப்படி அனைத்தும் ஒன்றாக முடியும் கொஞ்சம் குழப்பமாக இருக்கின்றதே என்றால் இன்னும் ஒரு உதாரணத்தின் வாயிலாக நாம் இதை அறிந்து கொள்ள முயற்சிக்கலாம் ஒரு கடைக்கு போகின்றோம் கடைக்கு சென்று லட்டு வாங்க விரும்புகின்றோம் அங்கே லட்டுகள் பலவாறாக தட்டில் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கின்றது நமக்கு ஒரு கிலோ லட்டு வாங்க வேண்டும் கடைக்காரரிடம் சென்று லட்டு நன்றாக இருக்குமா என்று கேட்கின்றோம் கடைக்காரரும் சாப்பிட்டு பாருங்களேன் என்று ஒரு சின்ன லட்டு துண்டை நமக்கு தருகின்றார் நாமும் அதை சுவைத்து பார்த்துவிட்டு அருமையாக இருக்கின்றது ஒரு கிலோ போடுங்கள் என்று அவரிடம் கூறுகின்றோம் நாம் சுவைத்த அந்த துண்டு லட்டும் மற்ற லட்டுகளும் ஒரே மாதிரி இருக்குமா என்று யோசித்தோமே ஆனால் இதுவும் அதுவும் ஒன்று என்றுதான் நமக்கு சுவைத்ததில் அறிவு கூறுகின்றது அதுபோல நமக்குள் இருக்கும் சக்தியை நாம் அறிந்து கொண்டால் அதே சக்தி தான் அனைத்திலும் இருக்கின்றது என்ற உண்மை நமக்கு புரிய ஆரம்பிக்கும் அனைத்து மக்களுக்குள்ளும் விலங்குகளுக்குள்ளும் செடி கொடுகளுக்குள்ளும் இருப்பது அந்த ஒன்று என்பது நமக்கு தெளிவுபட ஆரம்பிக்கும் எவ்வாறு இனிப்பு கடையிலே விதவிதமான டப்பாக்களில் லட்டுக்கள் அடுக்கப்பட்டிருந்தாலும் டப்பாக்கள் தான் வேறு வேறாக இருக்கின்றதை தவிர அதன் உள்ளே வைக்கப்பட்டிருக்கின்ற லட்டுகள் அனைத்தும் ஒரே மாதிரி இருப்பது அந்த லட்டின் சுவையும் ஒரே மாதிரி இருப்பதை நாம் இந்த உலகத்திலே பார்க்கின்ற ஒவ்வொன்றும் வேறு வேறு விதமாக நமக்கு காட்சிப்பட்டாலும் அதன் உள்ளே இருக்கின்ற அந்தர்யாமையானது ஒன்றுதான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் மீண்டும் இதே லட்டின் மூலமாக இன்னும் சற்று ஆராய்ந்து பார்த்தோமே ஆனால் ஒரு துண்டு லட்டையை மட்டும்தான் நாம் சுவைத்து பார்த்தோம் வேண்டுமானால் ஒரு முழு லட்டையும் கூட சுவைத்து பார்த்து விடலாம் வாங்கிய ஒரு கிலோ லட்டும் சுவைத்து பார்க்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை அப்படி யாரும் செய்யவும் மாட்டார்கள் ஏன் ஒன்றில் என்ன சுவை இருக்கின்றதோ அதே தான் மற்ற எல்லாவற்றிலும் இருக்கின்றது என்றதை சுயத்து பார்த்தவுடனே அவர் அறிந்து கொள்கின்றார் ஆகவே ஒரு சிறு துண்டை சுயத்து பார்த்தே போதும் என்ற ஒரு முடிவுக்கு வந்து அந்த லண்டை வாங்க ஆரம்பிக்கின்றார் இதை இன்னும் சற்று விரித்து பார்த்தால் எல்லா இனிப்பிலும் அதே சர்க்கரை நெய் மாவுதான் என்று தெரிந்தவர்கள் ஒரு இனிப்பு பலகாரம் சாப்பிட்டால் எல்லாம் சாப்பிட்ட மாதிரிதான் என்று புரிந்து கொள்கின்றார்கள் அதுபோன்று உடலை தாண்டி அனைத்தும் ஒன்றுதான் என்று புரிந்து கொண்டால் தன்னிடம் இருக்கின்ற ஆசை பொறாமை கோபம் பயம் போன்றவைகள் எல்லாம் தானாகவே போய்விடுகின்றது அப்பொழுதுதான் மனம் பரபர என்று அலைந்து கொண்டிருப்பது நிற்கின்றது மனம் சஞ்சலமின்றி சலனமின்றி காணப்படுகின்றது அமைதி அடைகின்றது அத்தகைய அமைதியான மனதில்தான் எப்பொழுதும் ஆனந்தம் நிலைத்திருக்கும் ஆகவே நிலையான ஆனந்தத்தை நாம் அடைய வேண்டுமாயின் அந்த ஆனந்தமே வடிவான ஆத்மாவை நாம் அறிய வேண்டுமாயின் மனதில் எண்ணங்களற்ற நிலைக்கு நாம் அவசியம் சென்றாக வேண்டும் மனம் எண்ணங்களற்ற நிலை என்பது எதனையும் பற்றாமல் இயல்பாக இருப்பது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சிலருக்கு என்னத்தான் சொன்னாலும் இது போன்ற விஷயங்கள் புரிவதில்லை மேலும் அதை எவ்வாறு செயல்படுத்துவது என்பதும் அவர்களுக்கு தெரிவதும் இல்லை வடிவங்கள் தான் வேறு வேறு உள்ளுரையும் சக்தி ஒன்றுதான் என்று அறிவளவில் எனக்கு புரிகின்றது ஆனால் நடைமுறை வார்க்கை என்று வரும்பொழுது படித்தது மறந்து விடுகின்றது அல்லது அதை எப்படி நடைமுறைக்கு கொண்டு வருவதே தெரியவில்லை என்று பெரும்பாலானவர்கள் கூற கேட்டிருக்கின்றோம் ஒருவேளை இதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியமாகாதோ இது எல்லாம் சாமியார்களுக்குத்தான் ஒத்து வருமோ என்றெல்லாம் சந்தேகம் வருகின்றது நம்மை போல குடும்ப வாழ்க்கையில் உள்ளவர்களுக்கு இதெல்லாம் சரிபடாதோ என்ற சந்தேகமும் சிலருக்கு உண்டாகின்றது அத்தகைய நேரடியாக செயல்படுத்த முடியாதவர்களுக்காக படிப்படியாக அதை எவ்வாறு செயல்படுத்துவது என்ற வழிமுறைகளையும் மிக அழகாக சாஸ்திரம் நமக்கு எடுத்து கூறுகின்றது அத்தகைய ஒவ்வொரு படிநிலைகளையும் நாம் நாளைய வகுப்பிலே பார்க்கலாம் நன்றி